ஒரு ஆதமுடைய மகன் வயிற்ற விட ஒரு மோசமான பாத்திரத்தை நிரப்புவதில்லை வயிற்ற மோசமானது அதிகபட்சமாக சாப்பிடுவதாக இருந்தால் மூன்றில் ஒரு பங்கு உணவு மூன்றில் ஒரு பங்கு தண்ணீர் மூன்றில் ஒரு பங்கு சுவாசிப்பதற்கு நவிசலா சொல்ல இன்னைக்கு நமக்கு எப்படிங்க நமக்கு முக்கால்வாசியா மீதிவாசி முழு வாசிட்டு அப்புறம் வீட்டுல அப்ப அவர் ஒருத்தர் பெரிய கேட்டாரா என்னங்க சாப்பிட்டாங்க அதனால எனக்கு மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்ப அந்த பெரிய சொன்னாரா அதுக்கு என்னங்க கொஞ்சம் விரல விட்டு கொஞ்சம் மாந்தி எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் வாழைப்பழத்தை எண்ணம் இருக்கும்போது சாப்பாடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படி நினைக்கவே நிறுத்திக்க ஆனா நாமதிக்கு மேடம் அதாவது மீதே ஒரு வெறுப்பு இதுக்கு மேல ஒரு பருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்டோம் இபாதை செய்யறது எங்க இருந்து தக்குவா வரும் எங்க இருந்து அமல்களுடைய ஆர்வம்